அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து மனநலத்துக்காக குரலை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் முதல் குரலில் அன்புடைமையில் வள்ளுவர் சொன்னார் அன்பை மறைச்சு வைக்க முடியாது அன்பு வந்து வெளிப்பட்டுவிடும் கண்ணில் இருக்கக்கூடிய நீர் மனசில் துக்கம் வரும்போது வர்ற நீருக்கு பேர் தான் புண்கண் நீர்னு பேர் அதாவது அன்புனால் வர்ற துன்பம் சாதாரணமாக இயற்கையாக நமக்கு இன்னொருத்தர் இடத்துல இந்த அன்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு துன்பம் வரும்போது அவர்களை விட்டு பிரிகிற போது நமக்கு மனசில் துன்பம் தோன்றும் அது நம்முடைய கண்களில் வெளிப்படும் இந்த சென்ட் ஆஃப் பண்ணுற இடத்துல எல்லாம் பார்க்கலாம் அந்த காலத்திலலாம் இது ரயிலில் ஏற்றி விடும்போது பஸ்ஸில் ஏற்றி விடும்போது ரொம்ப அபூர்வமாக நடக்கும் இதெல்லாம் இப்போ நிறைய பயணங்கள்லாம் நடக்கிறது அப்போ ஒருத்தரை விட்டு பிரியற போதோ அல்லது பிறருக்கு துன்பம் நிகழ்கிற போதோ அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பானது கண்களுடைய நீர் வழியாக தெரிந்துவிடும் ஆக அன்பினுடைய இயல்பை சொன்னார் முதல் குரல்ல இந்த குரலில் என்ன சொல்றார் அன்பு இல்லாதவர்கள் எல்லாத்தையும் தனக்கு உரியதாக நினைப்பார்கள் எல்லா வீட்டில் கூட மனைவியிட்ட குழந்தைகள்கிட்ட கூட அன்பாக இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் தனக்கு தனக்குன்னு சேர்த்துக்குவாங்க அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அன்பு உடையவர்கள் தங்களுடைய உடம்பை கூட மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது இந்த உடல் வாழ்க்கையவே சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க குடும்பத்துக்காக ஒரு தாய் தன்னுடைய உடல் வாழ்க்கையே தியாகம் பண்ணுகிறாள் தந்தை தியாகம் பண்ணுகிறார் நம்முடைய சாஸ்திரங்களில் பார்க்குறோம் நிறைய பேர் பிறருக்காக தங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணுகிறார்கள் அதாவது நமக்கு சுகம் முக்கியம் இல்லை பிறருடைய சுகம்தான் நமக்கு முக்கியம்னு ஒரு நினைக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்பமாக விளங்குகிறது நிறைய பேருக்கு இந்த உண்மை புரியறது இல்லை இப்பெல்லாம் அன்புங்கிறது ஒரு கடினமான விஷயமாக நமக்கு காணப்படுகிறது ஒரு நிலையில் எல்லா இடத்துலையும் நான் சொல்லலை குடும்பங்கள்லாம் அந்த அன்பு குறைந்து வருகிறதுங்கிறத பார்க்குறோம் பொருள் புலனின்பம் இதெல்லாம் மேலே ஓங்கிறதுனால உண்மையான தூய்மையான அன்பு வாஞ்ச நேசம் இரக்கம் இதெல்லாம் குறையிறத நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கு உடையதாக நினைப்பார்கள் அன்புடையவர்கள் அவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லாட்டா கூட தங்கள் உடம்ப கூட கொடுக்கணும்னு நினைப்பார்கள் ஆகவே இந்த அன்பு உடையவர்கள் என்ன செய்வார்கள்ங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இதில் இன்னொரு கருத்தும் அடங்கியிருக்கிறது ததீச்சின்னு ஒரு முனிவர் அவர் பரிபூர்ண பிரம்மச்சரியத்தினால் சிறந்து விளங்கினார் அவருடைய அம்மா பேர் சாந்தினி அப்பா பேர் அதர்வா அவர் புலன்களை எல்லாம் முறைப்படி அடக்கி தபஸ் பண்ணி கொண்டிருந்தார் எல்லோரும் அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் தேவேந்திரன் விருத்ராசுரனை வதம் செய்வதற்காக அவருடைய முதுகு எலும்ப கொடுக்கணும்னு கேட்டான் அவர் அன்போடு தன்னுடைய உடம்ப யோகசக்தியினால் விட்டு பிரிந்தார் அவருடைய உடம்பில் இருக்கிற எலும்ப வைத்து ஆயுதத்தைச் செஞ்சு வஜ்ராயுதத்தை பண்ணி விருத்தாசுரனை வென்றதாக புராணம் சொல்லுகிறது ஆகவே ஒழுக்கமாயிருக்கின்றவர் அன்புனால தன்னுடைய எலும்பை கொடுத்து தேவேந்திரன் மூலமாக உலகத்தை பாதுகாத்தார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பு உடையவர்களுடைய எலும்ப கூட பிறருக்கு கொடுப்பார்கள் எலும்புன்னா என்ன உடம்பையே தங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணுகிறார்கள் இன்னும் வரக்கூடிய குரல் எல்லாம் இதை பற்றித்தான் பேசப்போகிறது முதல் குரல் பாவல அன்பினுடைய இயல்பு சொல்லப்பட்டது இங்கே அன்பினுடைய வெளிப்பாடு செயல்பாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குரலின் பொருளை நாம் நன்கு சிந்திப்போமாக அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்